தர்மேச அமேசேச பரத எதுன்னஹாஸ்தி நகாபாரதத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் நன்கு சொல்லப்பட்டிருக்கும் அதிலே நாம் அறத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் மரத்தை வெல்ல வேண்டுமென்றால் அறம்தான் சிறந்த வழி அதர்மத்தை ஜெயிப்பதற்கு வழிதான் நடக்க வேண்டும் தர்மம் பெருமானயே கட்டளப்படுவது பெருமானே முன்னின்று நடத்தி காட்டுவது அந்த தர்மத்தின் வழிவந்த தர்மபுத்திரன் அவன் எப்படி பிறந்தான் தற்போது பார்க்க போகிறோம் கடந்த நாள் சந்தித்த போது அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் திருத்தராஷ்டிரனும் பாண்டுவும் பிறந்தார்கள் பார்த்துட்டோம் அதேபோல் வேதவியாசருடைய அருளாலே அம்பிக்கையினுடைய ஓர் வேலைக்காரிக்கு விதுரன் பிறந்தாங்கிறதையும் பார்த்தோம் இனி அதற்கு மேல் விதுரனுடைய பின்புல கதையண்ணாங்கிறதையும் பார்க்கணும் அதற்கு முன்பாக திருத்தராட்டன் ஆற கல்யாணம் அமைந்தார் ஆர் ஆர் பிறந்தார்கள் பாண்டவுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது ஆர் ஆர் பிறந்தார்கள் எப்படி ராஜ்யம் திருத்தராட்டன் இடத்தில் இல்லாமல் பாண்டுவ இடத்துல வந்தது ஆனால் அப்புறம் பாண்டு பிள்ளைகளுக்கு நாடு கிடைக்காமல் ஏன் சண்டம் உண்டது பாண்டு ஏன் இறந்து போனால் இப்படிங்கிற சரித்திரங்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்காகணும் மறுபடியும் விட்ட இடத்தில் தொடங்குவோம் திருத்தரா பிறந்தான் பாண்டுவும் பிறந்தான் அவனுடைய தாயார் கண்ண மூடிக்கொண்டபடியாலே கண்ணிழந்த பிள்ளையாக திருத்தராஷ்டிரன் இருந்தான் பாண்டுவனுடைய தாயார் அம்பாலிகா உடம்பு வெளுத்து சோகை ஏற்பட்டபடியாலே அதே போல பாண்டு பிறந்தான் இதிலே திருத்தராஷ்டிரன் மூத்தவன் ஆனாலும் அவனுக்கு பட்டம் கட்ட முடியாமல் போயிற்று பாண்டவுக்கு பட்டம் கட்டப்பட்டது சிறந்த அரசனாகத்தான் அரசாட்சி புரிந்தான் இனி இவ்விருவருக்கும் கல்யாணம் நடக்கிறது காந்தார தேசத்து பெண் காந்தாரி அவளைத்தான் திருத்தராஷ்டன் கல்யாணம் பண்ணி கொண்டான் அதே போல கண்ணனுக்கும் பாண்டுவக்கும் ஓர் நெருங்கிய உறவு உள்ளது என்னன்னு பார்ப்போம் கண்ணனம்பெருமானுடைய திருத்தந்தையார் வசுதேவர் நமக்கு தெரியும் சூரசேனர் சூரசேரனுடைய பிள்ளை வசுதேவர் வசுதேவருக்கு கூட பிறந்த பெண்கள் பலர் அதுல மூத்த பெண்ணுக்கு பிரிசானு பேர் வசுதேவருக்கு சகோதரி வசுதேவருக்கு கூட பிறந்தவர் அவளுக்கு பிரிசான்னு பேர் அந்த பிரித்தை பத்தட்டு தேசத்து ராஜாவுக்கு குந்தி ராஜான்னு பேர் இந்த பிரித்தைய அவளுக்கு தத்து கொடுத்துட்டா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது அடாப்சன் சொல்ற முல்லையோ அதான் தமிழ்ல சாதாரணமா தத்து கொடுக்கறதுங்கிறோம் அந்த நாளிலேயே பெண் குழந்தைய கூட தத்து ஏன்னா வசுதேவரிய கொடுத்துருக்கலாம் முல்லியும் கூட அவருக்கும் பிள்ளைகள் இருக்கா ஒரு பிள்ளைன்னு வசுதேவரை சொல்ல முடியாது கூட பிள்ளைகள் உடல் ஆனா பெண் குழந்தைய விளப்பட்டு குந்தி தேசத்து ராஜா வாங்கிட்டு இருக்கார் இந்த பிரிசாங்கிறவளுக்கு பேர் மாறுறது இப்போ குந்தி தேசத்தனுடைய அரசலன் குமரியாக ஆனபடியால் குந்தி என்ன அவளுக்கு பேர் வந்துருச்சு அப்ப ஒரு பேர் பிரிசா இன்னொரு பேர் குந்தி அந்த குந்தி தேவியைத்தான் பாண்டுவக்கு கல்யாணம் பண்ணி மூத்த மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் தர்மபுத்திரன் பீமசேனன் அர்ஜுனன் இவர்கள் மூவரும் அப்ப இவா மூணு பேருக்கும் கண்ணனுக்கு என்ன உறவு கண்ணனுடைய தந்தையார் வசூதேவர் வசுதேவருக்கு கூட பிறந்தவ குந்தி குந்தியனுடைய பிள்ளைதான் இவா மூணு பேரும் அப்ப அத்த பிள்ளை கண்ணனுக்கு அத்த பிள்ளை அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு மாமா பிள்ளை கண்ணன் அத்த பிள்ளை மாமா பிள்ளை உறவு தான் ரொம்ப நெருங்கிய உறவு எதுக்காகட்ட ஊர்லேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட அத்தைே தாராளமா அந்த மருமகனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் மாமான்னு சொன்னாலே இந்த மருமகனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏதா இருந்தாலும் பல சடங்குகள்லையும் இப்ப கல்யாணம் நடக்கிறது சீமந்தம் நடக்கிறது பூனல் போடுறோம் இது எல்லாத்துலேயும் இந்த அத்த சீரு மாமா சீர் தாய் மாமன் சீரு அதே போல அத்த சீருன்றது எவ்வளவு முக்கியம் அந்த நெருங்கின உறவுதான் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் அப்ப குந்தி தேவி சத்து கொடுக்கப்பட்டால் அந்த தேவியைத்தான் பாண்டு மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கிறார் திருதராட்டனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாண்டுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாண்டு நாட்டை நன்கு ஆண்டு கொண்டுதான் வந்தாள் ஆனா அவனிடத்துல ஒரு கட்டம் இருக்கியோ சோக நோய் ஜுவரம் வந்தா போலே வெளுத்து தான் இருப்பான் இவா ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் ஆக்கி குழந்தைகள் திறக்க வேணும் ஆனால் அதற்கு முன்னாடி நடந்த ஒரு முச்சமான சரித்திரம் அதான் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு போச்சு ஓர் முறை காட்டில் வேட்டையாடுவதற்காக மன்னவன் பாண்டூ புறப்பட்டான் தன்னுடைய தேர்ல ஏறிண்டு வேட்டையாடுறதுக்காக போனான் ஒரு ஆண்மான் பெண்மான் இரண்டு அழகாக ஆனந்தமா கூட்டாடி கொண்டிருந்தன அதை பார்த்த பாண்டூர் நேர ஆண்மான பார்த்து அம்ப விட்டுட்டார் மான் ஓன் அலறிக்கொண்டு கீழே சாய்ந்தது ஆனா ஆச்சரிய அந்த மான் மான் அல்ல அது ஒரு ரிஷி அவருக்கு கிந்தமர் கிந்தமர்னு பேர் கிந்தமர் ரிஷி சட்டென்று உருவெடுத்தார் உயிர் போய்டே இருக்கு கோவம் ஏன் ராஜன்னு என்னை பார்த்து அம்ப விட்டாயின்னு கேட்டார் நீ அம்புவிட்டேன்னு சொன்னார் இல்லே ராஜாவுக்கு கொல்றது மட்டும் வேலை இல்லை குத்தம் புரிந்த பிராணிகளைத்தான் நீர் அடித்திருக்க வேண்டும் சரி நீரே மானார் என்று பாண்டு விடாம கேட்டான் அவர் பதில் சொன்னார் மனிதர்களோட தான் நான் வாழ்ந்துட்டேன் ஆனா வாழ்க்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டேன் மான் என ரொம்ப தேவலையன்னு தோணித்து மனித உருவத்தை உட்டு மான் ரூபத்துல இங்க இருந்துருக்கேன் என்னை நீ அடிச்சு விட்டாய் அதனால் உனக்கு சாப்பம் எடுக்கிறேன் இனி நீ மனைவியோடே கூடுவது இயலாது உனக்கும் சீக்கிரத்தில் உயிர் பிரிந்து போகும் உன்னுடைய வாரிசுகள் எல்லாம் கட்டப்பட்டு தாம் பெறுவார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் கிந்தம முனிவர் மரணமடைந்தார் சாபத்தை ஏற்றுக்கொண்டான் பாண்டவுக்கு இப்ப வருத்தம் இனிமே நாம் நாட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை எப்போ ஒரு உயிர் கொலை பண்ணிட்டோமோ அதுவும் கிந்தமர்ந்து ரிஷியே கொண்டுட்டமோ இனிமே நாம் இருக்கக்கூடாது தன்னுடைய கைப்பிடித்த மனைவியை கூப்பிட்டுக் கொண்டான் குந்தி தேவி குந்தி தேவியோட காட்டுக்கு பரப்பிட்டான் அதுக்குள்ள இன்னொரு சரித்திரம் மாத்ரி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளார் குந்தி தேவி மூத்த மனைவி மாத்ரி மத்ர தேசத்து ராஜா பெண் மாத்ரி அவருடைய மாத்ரிக்கு கூட பிறந்தவர் மாத்ரிக்கும் பாண்டுக்கும் கல்யாணம் நடந்தது ரெண்டு மனைவிகளையும் அழைத்துக் கொண்டான் காட்டுக்கு போனான் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவர் காட்டுக்கு போன முடிவு பண்ணிட்டபடியே மறுபடியும்னுக்கு பட்டம் வந்தது ஆனா உண்மையில் அவனுக்கு பட்டம் கட்டுறதா இருக்கல கட்டல பாண்டுவான் ராஜாவா ஆண்டு அவன் கிளம்பி காட்டுக்கு போயிட்டபடியால் திருத்தராஸ்கனுக்கு பட்டம் அப்போதே என்ன பேச்சு நடந்திருக்கு பாண்டுவனுடைய பிள்ளைகள் வந்து வேண்டும் அதுவரை திருத்தராஸ்கரன் பாதுகாத்துக் கொண்டிருப்பான் என்கிற பேச்சு வந்தது ஆனா இப்பதான் பெரிய ஆபத்து இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னே புரியலையே உன் மனைவியோட நீ கூடினா என்னால் உனக்கு மரணம் இதுதான் சிந்தம முனிவருடைய சாபம் அதனால குழந்தை பிறக்குமான்னு தெரியல திருத்தராட்டம் முடிவு கொண்டுட்டார் வேறு வழியில் இனிமே ராஜா நமக்கு குழந்தைகள் அவாதான் ராஜாவா போறா இந்த நினைவோட ஆசையோட திருத்தராட்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆனா காட்டில் போய் பலகாலம் அவர்கள் தவத்தில் இருந்தார்கள் அப்போது மன்னவன் குந்திய நடத்தே பேசுகிறான் நாம தான் ராஜ்யத்தை இழந்துட்டு கொண்டுட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாமா எப்படி குழந்தைகள் பிறக்கும்னு தெரியலையே நாம் உண்மோடு கூடினாலோ உயிரே ஆபத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க அப்ப குந்தி தெரிவித்த நான் கல்யாணம் ஆவதற்கு முன்பாக ரிஷியை வேண்டினேன் ரிஷி வந்தார் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கார் அந்த மந்திரத்தின் மூலம் தேவதையை பிரார்த்தித்து ஆணின் துணை இல்லாமலே என்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியும் அப்படி செய்வோம் என்று குந்தி சொல்ல இதை ஏற்கனவே ஒரு தரவம் பிரயோகப்படுத்தி பார்த்துதான் சூரிய தேவனுடைய ஆணையாலே அவன் அருளோட கரணனை பெற்றால் கரணனை பெட்டியில் விட்டு ஆற்றில் மிதக்க விட்டாள் அந்த பெட்டி எடுத்து ராதேயன் ராதேயன் கரணனு சொல்லுவார்கள் ஒரு சூத்தனுக்கு புத்திரன் பேரோட்டி எடுத்ததை வளர்க்க ஆரம்பித்தான் கரணன் அங்கு வளர்ந்துருக்கா அந்த கதையெல்லாம் இவ்வாளுக்கு இப்போ தெரியாது நாம தெரிஞ்சுட்டு பேசின்றே இருப்போம் அடுத்துப்போ அதே போல தர்ம தேவதை யம வேண்டினால் அவனுடைய அருளாலே தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் மூத்தவனை பெற்றெடுத்தாள் வாயு பகவானை வேண்டி பீமசேனனை பெற்றெடுத்தாள் இந்திரனை வேண்டி அர்ஜுனனை பெற்றெடுத்தாள் இந்திரனுடைய அருளாலதான் அர்ஜுனன் பிறந்திருக்காள் இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா அர்ஜுனன் இந்திரனுக்கு பிள்ளை அவன் ரொம்ப வேண்டியவனா கண்ணன் இருக்கிறார் இந்திரனே வந்து கரண நடத்துல போய் கவச குண்டலங்களை வாங்கி அர்ஜுனனை ஜெயிக்க வைச்சார் தம் பிள்ளைக்கு நல்லது பண்ணணும் காரத்தான் அப்ப அந்த மூணு பேரும் பிறந்து அடுத்து மாதிரி அவளுக்கு குழந்தைகள் வேணுமே பாண்டுவே குந்திய நடத்துல சொல்லி உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீ உபதேசம் பண்ணு அவளும் அதன் மூலம் குழந்தைகள் பெற்றுக் கொள்ளட்டும் மந்திரோபதேசம் நடந்தது அஸ்வினி தேவர்கள் இருவர் மாதிரி வேண்டி நகுலன் சகதேவன் ஆகிய இருவர்களும் பிறந்தார்கள் இப்படி அஞ்சு பிள்ளைகள் மூத்தவளுக்கு மூணு பிள்ளைகள் இளையவருக்கு ரெண்டு பிள்ளைகள் சேர்த்து பாண்டு புத்திரர்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் கொண்டாடப்படுறார் அஞ்சு பேரும் நாலு மேனியும் போதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார்கள் இப்போ இவ அஞ்சு பேரும் திரும்ப நாட்டுக்கு வந்து நாட்டுல பங்கு கேட்பா அந்த பங்க திருத்தராட்டன் கொடுத்துட்டா ஆகணும் என்ன பண்றதுங்கிற வியசனம் சந்தேகம் அங்கதான் பெரிய ஆபத்து சூடு ஆரம்பித்தது இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கும் பகை போச்சு திரும்ப அவர்கள் வந்து ஒருவேளை நம்மிடத்துல நாட்டை கேப்பாளோன்னு அப்ப இப்பவே அவளை கொண்ணுட்டா தான் தேவலைங்கிற வந்தது இப்படி மாறி மாறி சண்டை வறுக்க வலுக்க பூசல் மகாபாரத யுத்தத்துல கொண்டு போய் ஊக்குடுச்சு கடைசியில சண்டையே ஏதோ உரிமை யாருக்கோ இருக்கா அதை நல்ல மனசோட கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்கலாம் முழு ராஜ்ஜியத்தை கூட கொடுத்திருக்க வேண்டாம் பாதி ராஜ்யத்தையாவது பிரித்து கொடுத்திருக்கலாம் கூடி சேர்ந்து கூட ஆண்டெடுக்கலாம் ஆனா விட்டு கொடுத்த மனப்பான்மை இல்லாதபடியால் பேராபத்து சூழ்ந்தது ஆஹ் மூத்தவன் தர்மபுத்திரன் அடுத்தவன் பீமசேனன் மூன்றாம்வன் அர்ஜுனன் நாலு அஞ்சு நகுல சகதேவர்கள் இவர்கள் அஞ்சு பேரும் பிறந்து விட்டார் ஓர் நாள் ஏதோ காம காமத்துக்கு வசப்பட்டு மாத்ரி தேவியோடே இன்பமுற்றான் பாண்டு உடனே கிண்டமனுடைய சாபம் வேலை செய்தது அவனுக்கு உயிர் பிரிந்தது அடுத்தாற் போலே மாதிரி பார்த்தாள் நம்மால் தானே அரசன் உயிரை நீட்டான் என்று சொல்லி கொண்டு அவரும் உயிரை நீட்டாள் அப்ப அவா ரெண்டு பேரும் போயிட்டா குந்தி தேவி நாட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் குழந்தைகளை அழைத்து கொண்டு நாட்டுக்கு திரும்ப வந்தாள் அப்புறம்தான் பூசல் தொடங்கிட்டு அப்ப இவர்களுடைய சரித்திரம் எல்லாம் பார்த்துக்கோம் இருக்காரு விதுரன் ாக பிறந்தார் அவரு எப்படி இந்த கதைகளை இவ்வளவு முக்கியத்துவம் வந்தது அப்படிங்கறத ஆழ்ந்து நோக்க வேண்டும் ஆணி ஒருத்தர் அவருக்கு யமதர்மராஜனுடைய சாபம் அதனால் யமதர்மராஜனே தான் விதுரனாக பிறந்தார் நம்ம ஏற்கனவே கதையை பார்த்தோம் யமதர்மராஜனுடைய அருளாலே தர்மபுத்திரன் பாண்டுவனுடைய மூத்த பிள்ளையா பிறந்திருக்காருங்கிறத பார்த்தோம் அந்த கதை முடிஞ்சது இப்ப அதே யமதர்மராஜனுடைய இன்னொரு பிள்ளையாக விதுரர் பிறக்கிறார் அது ஏன்னு பார்ப்போம் மாண்டவியர் மாண்டவியர் ரிஷி அந்த ரிஷி தன்னுடைய ஆசிரமத்துல உட்காந்து கொண்டிருந்தார் பேர் திருடாள் சொத்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருந்து மாண்டவியர் ரிஷியனுடைய விட்டார் இவர் மௌனத்துல தியானத்துல இருந்தார் வந்தவர்கள் தெரிந்திருந்தா கூர் இவர் கண்டுகொள்ளாமலே இருந்தார் உள்ளவே ஒளிஞ்சு விட்டார் ராஜாவினுடைய சேவகர்கள்லாம் சுரத்தி கொண்டு வந்தார்கள் திருடர்கள் உள்ளிருக்கார்களா அப்படின்னு ரிஷியை பார்த்து கேட்டார் ரிஷி என்று சொல்லுவார் அவர் இருக்கார் மௌனத்துல இருக்கார் ஒன்னும் கண்டுகொள்ளலே ஓ இவரும் திருட்டுக்கு தோணதான் போல் உள்ள போனா திருடர்களை பார்த்தா பறிமுதல் பண்ணா அவளை கைது பண்ணிட்டு போற வேகத்திலே ரிஷியும் கைது பண்ணிட்டு போயிட்டான் அப்ப மாண்டவியர் நிறுத்தப்பட்டார் அவர் பேச மாட்டார் மற்ற ஏன்னா அவர் தபஸ்ல இருக்கார் இன்னும் கலையல மற்ற எல்லாரும் கழுதிலை ஏற்றுங்கோள் ரிஷியும் கழுவில ஏற்றிடுங்கோள் அப்படின்னு ராஜா ஆணையிட்டான் சரியா விசாரிக்கல என்ன நடந்ததுன்னு உண்மையா விசாரிச்சிருக்கணும் அதை பண்ணாம ராஜா ஆணையிட்டான் ஒத்தரையா கழுவல ஏத்தரா ரிஷிக்கு யோக மகிழ உண்டு சாதாரணமாக அவரை கொண்டிட முடியாது அதனால கழுவனுடைய மேல போய் அமர்ந்து நூட்டார் கழுவ அவரத்துல ஏறல அதன் மேலையே உட்கார்ந்தார் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஒரு மாசம் ஆறுது கழுவல் அப்படியே இருக்கார் தபஸ் பண்ணிட்டு அவருக்கு உயிரே போகல அப்புறம்தான் ராஜாவுக்கு வியப்பு ஏற்பட்டு என்னமோ இதுல இருக்கு என்னான்னு விசாரித்தா அப்புறம் உண்மையை தெரிஞ்சுவிட்டான் ஓ நாம தப்பு பண்ண போட்டா பாகத்துக்கு அணின் இழுக்க முடியல மத்த பாகத்தை வெட்டி எடுத்துட்டான் உடம்புக்குள்ளேயே அணி ஒட்டினுட்டு சொல்லியோ அதனால ஆணி மாண்டவியர் அப்படின்னு அவருக்கு அங்கில இருந்து பேராயிடுச்சு ரிஷி மாண்டவியர் தான் ஆனா உடம்புல அந்த அணி ஒட்டினுட்டதுனாலே ஆணி மாண்டவியர் அவர் அரசனை பத்தி ரொம்பவே கேட்கல உட்டுட்டார் நேர யம தர்மராஜனுடைய ராஜசபைக்கு போயிட்டார் அவன் முன்னாடி போய் ஆசனத்துல உட்காண்டார் தைரியம் வருமா யமனத்துல ஆறானு கேள்வி இருக்க முடியுமா இவ்வளவு தைரியமான ரிஷி போய் உட்காண்டார் நான் என்ன குற்றம் புரிந்ததற்காக எனக்கு இந்த தண்டனை நான் நல்லத்தானே தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த தண்டனை ஏன் வந்ததுன்னு சொல்லு நானே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் அனுபவித்தால் இது எந்த பாபத்தாலே எந்த பாபத்தாலேன்னு தேடுற மூலியம் சாதாரணமா இது கிடைக்காது ஆனா யமதர்மராஜன் பதில் தெரிவிக்கிறான் நீர் சிறு பிள்ளையாக இருந்தபோது ஒரு பட்டாம்பூச்சியனுடைய பின்புறத்தில் ஊசியாலே குத்தி நீர் அதனாலதான் அதே பாபம் உண்மை பீடித்திருக்கிறது நீரும் இப்போது துன்பப்பட்டீர் சட்டன ரிஷி தர்மராஜனை பார்த்து கேட்டார் பன்னிரண்டு வயசு வரை இருக்கும் குழந்தைகள் குற்றம் புரிந்தால் அது அவர்கள் அறியாமல் செய்தபடியால் அந்த பாபத்தின் பயனை இன்ப துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது நீ அதை மீறி நடந்தாய் எவ்வளவு தைரியம் எவ்வளவு நேர்மேங்கறத புரிஞ்சுக்கணும் தர்மசாஸ்திரிச்சே நீ எப்படி மாடுவே சொ ரிஷி வில வெளச்சு போயிட்டான் பண்ணிருக்கிறதுக்கு இன்ப துன்பம் கிடையாது அந்த பாவம் அவர்களை பாதிக்காதே நாம தான் தப்பு கொண்டுட்டோம் சாபம் போட்டார் நீ எப்ப தர்மத்தை மீறினாயோ நீ தர்மத்துக்கு காவலன் நீயே எப்ப தர்மத்தை மீறினாயோ நீ கீழ் போய் மனிதனாக பெறப்பாய் அப்படின்னு சபிச்சு அங்கிருந்து ஆகாசத்திலேருந்து கீழே வந்துதான் விதுரனாக பிறந்தான்னு சரித்திரம் அப்ப ஆணி மாண்டவியருடைய சாபத்தாலே யம விதுரனாக பிறந்திருக்கிறார் அப்ப கீழே யம தர்மராஜன் பிறந்தார் அவரை அவருடைய கேள்வி பதில்கள் எல்லாம் எக்ஷ பிரச்சனத்துல பார்த்தோம் இப்ப இன்னைக்கு கதையில நாம பார்த்ததும் அதே யம விதுரனாக பிறந்திருந்தால் அப்ப விதுரர் எவ்வளவு தர்மம் பேசுவார் விதுரர் எவ்வளவு நீதிகளை எடுத்துரைப்பார் அந்த விதர் ஆறுங்கிற சரித்திரம் மட்டும் பார்த்துருக்கோம்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 इन नाद्रमो ब्राडकास्ट केटे महिव